என்றால் என்ன சகோதரர் கேள்வி கேட்டு நபிசல்ல ஒரு ஹதீச நபவி பெருமானாருடைய மொழின்னு சொல்லுவான் அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் ஒரு விஷயத்தை சொன்னார் அதற்கு பேர் தான் ஹதீச அல்லாஹ் சொல்கிறான் என்று அல்லாஹோடு இணைத்து பெருமானார் ஒன்றை சொன்னால் அதற்கு பேர் தான் ஹதீச த நபியை அவங்களாக சாதாரணமாக சொன்னால் அதற்கு பேர் ஹதீச நபவி பெருமானாருடைய ஹதீஸ் அல்லாஹ் எப்படி சொன்னான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஒன்றை சொன்னால் அதற்கு பேர் தான் ஹதீச குதி சில விஷயங்களுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் சொன்னான்னு சொல்லி பெருமானார் சொல்லல்லா அலிஸ்லம் சொல்லுவாங்க இவ்வளவுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் மற்றபடி ஹதீச குதூசிங்கிறது குரானுக்கு நிகரானது அல்ல என்பதை புரிந்து வேண்டும் அல்லஹா